சுத்தமாக இருப்பது இறை சரிபாதியாகும் கூறி மறுமை தராசி நிரப்பும் வானங்கள் மற்றும் பூமிக்கு நடுவில் உள்ள இடைவெளியை நிரப்பும் என்று நபிஹல் அவர்கள் கூறினார்கள் இரண்டு இரண்டு மூன்று